பிரபிஜா தோற்றவேத்தை கணையே ஜான முதராய கிருஷ்ணாயிரு அது பூஜாஹாவின் பேசுகிறான் அர்த்தம் ரெண்டு இருக்கு இதுல முதல் வரியில மதுசூதனான்னு கூப்பிடுறான் ரெண்டாவது வரியில அரிசூதனாங்கிறான் ராட்சஸர்களை கொள்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கூடவே பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் சொந்தக்காரங்களை எல்லாம் எங்கேயா கொல்றதை நீ பார்த்துருக்கியா சண்டையில நீ ராட்சசர்களை கொன்றிருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் இதில் துவனிப்பதாக பெரியவர்கள் சொல்வார்கள் அகம் துரோணம் பீஷ்மஞ்ச சங்கே கதம் இசுபிஹி பிரத்தியோதியாமி இந்த யுத்தத்தில் பீஷ்மாச்சாரியரையும் துரோணாச்சாரியரையும் எப்படி நான் அம்புகளால் எடுத்து அடிக்க முடியும் இப்போதான் சொல்கிறான் மற்றவர்களையெல்லாம் பத் புட்டுட்டான் இப்போ அவன் மனசுக்குள்ள ஆழமாக இருக்கிறது பீஷ்மர் துரோடர் தான் பீஷ்மாச்சாரியார் அவனுக்கு எப்போவுமே தன்னம்பிக்கையை ஊட்டி ஊட்டி வளர்த்தவர் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தவர் அர்ஜுனன் பேரில் அவ்வளவு பேர் அன்பை பொழிஞ்சவர் ஆனால் ஏதோ ஒரு காலத்தின் கோலம் அவர் அந்த துரியோதனுடைய பகுதியிலிருந்து யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு துர்பாகியம் ஏற்பட்டிருக்கு அது அப்படி நம்ம நினைப்போம் அவரும் அப்படி நினைக்கிறார் என்ன பண்ணுறது நம்ம இத்தனை வருஷமாக இவன் நம்மளை காப்பாற்றிவிட்டான் இவனுக்கு தான் ஆதரவாக இருக்கணும்னு இருக்கார் அவர் திரோணாச்சாரியார் இவனுக்கு இந்த தனுர் வித்தியை அவ்வளோ பரிபூர்ணமாக அவன் பேரில் அவ்வளவு ஆசையோட பாடம் சொல்லி கொடுத்தவர் அவங்க ரெண்டு பேரும் முன்னால் நிற்கிற போது அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணுறது எப்படி முடியும் அதுதான் சொல்கிறான் கதம் இசுவிஹி பிரதியோத் சியாமி பீஷ்மாச்சாரியரே திரோணாச்சாரியனையும் எப்படி நான் அம்பு போட முடியும் ஏன் இப்படின்னா பூஜாரு கவு அவர்கள் தினமும் பூஜைக்குரியவர்கள் அவர்களுடைய பாதங்களில் புஷ்பங்கள்லாம் போட்டு நமஸ்காரம் பண்ண வேண்டியவாம் அவர்களை எதிர்த்து நான் எப்படி அம்ப தொடுத்து போரிட முடியும் உனக்கு வேணால் சுலபம் ராட்சஸர்களை கொல்றது குருவையும் தாத்தாவையும் கொல்லக்கூடிய ஒரு தௌர்பாகியம் உனக்கு வருமா எனக்கு எவ்வளோ பெரிய தௌர்பாகியம் இந்த தௌர்பாகியம் எனக்கு வேணுமா கிருஷ்ணா அப்படிங்கிற அர்த்தம் துணிக்கிற மாதிரி பேசுகிறான் கிருஷ்ணர் உடனே அமைதியாகிடுறார் குய்ட்டாகிடுறார் ஏன்னா ஒருத்தர் பேசுற போது பொறுமையாக கேட்கணுங்கிறது பக்குவம் உள்ளவர்களுடைய குணம் பொதுவாக ஒன்று சொல்கிறது உண்டு ஒருத்தன் தப்பான முடிவோடு இருந்தான்னா அவன் கேட்காம அவன்கிட்ட போய் நீ எடுக்கிற டிசிஷன் தப்புன்னு சொல்லப்படாதான் அப்படி சொன்னால் அவன்கிட்ட நியாயப்படுத்துறதுக்கு பார்ப்பான் சில சமயம் வந்து நான் நினைக்கிறது தப்பாக சரியானு தெரியலை அப்படின்னு சொன்னால் கூட பதில் சொல்லக்கூடாதான் நீ தான் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு நம்ம அப்பவும் அவனை வந்து முழுமையாக நம்மள்கிட்ட கேட்குற வரைக்கும் பொறுமையாக இருக்கணுமா எனக்கு புரியவே இல்லை எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது நீ தான் எனக்கு வழிகாட்டணும் நீ சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னு முழுசாக ஒருத்தர் நம்மள்ட கேட்டால் தான் அளவாக சொல்லணும் அப்போவும் ரொம்ப ஓவராகவும் கைடன்ஸ் கொடுத்துடக்கூடாது இந்த ஒரு நடைமுறை தர்மங்கள் எப்படி ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் மனிதர்களோட எப்படி உறவுகளை எல்லாம் வளர்த்துக்கொள்ளணும் பாதுகாத்துக்கொள்ளணுங்கிற ஒரு கருத்தை பார்க்குற இதெல்லாம் சொல்லுவார்கள் ஒரு ஸ்லோகம் இருக்குது கேட்காதவனுக்கு சொல்லாதே முறதவரி கேட்குறவனுக்கும் சொல்லாதே உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி நடந்துக்கோ தப்பு இல்லைன்னு சாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது நான் ப்ரிஷ்ட கசித் ப்ரூயாத் ந அந்நியாயேன பிச்சத ஜானன்ன பிஹி மேதாவி ஜடவல்லோக ஆச்சரேத் கேட்காதவனுக்கு சொல்லாதே கேட்கறத்துக்குள்ளே ஒரு மனோபாவத்தோடு இல்லாதவனுக்கும் சொல்லாதே அதுக்குள்ள முறைகளை பின்பற்றாதவனுக்கு சொல்லாதே உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒன்று தெரியாத மாதிரி ஜடவத்து லோகம் ஆச்சரே அப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் அர்ஜுனன் மேலும் பேசினான் கிருஷ்ணர் அர்ஜுனன் பேச ஆரம்பித்த உடனேயே அவர் பொறுமையாக திரும்பவும் கேட்க ஆரம்பிச்சுட்டார் யார் நல்ல பொறுமையாக கேட்கிறார்களோ அவர்களால் தான் தெளிவாக சிந்திக்க முடியும் அந்த ஒரு குணத்தை இசர் கிருஷ்ணருடைய நடந்துக்கிற முறையின் மூலம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் நாம் எல்லோரும் பகவத்கீதையை திரும்ப திரும்ப கேட்கணும் பல பேர்ட்ட நல்லா கேட்டு கேட்டு பழகினா அந்த சாஸ்திரமயமாகவே நம்ம வாழ்க்கை ஆயிடும் அதனால் கீதையை ஒரு தரம் கேட்டுட்டோன்னு நினச்சிடக்கூடாது பகவத்கீதையை வாழ்நாள் முழுக்க திரும்ப திரும்ப படிச்சுண்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு நிறைய தெளிவான அறிவு வந்துட்டே இருக்கும் அறிவில் தெளிவு ஏற்படுறதுக்கு எல்லையே கிடையாது அது வாழ்க்கை முழுக்க நமக்கு நல்ல நன்மையை கொடுக்கும் எப்போதுமே இந்த கீதா மாதா நம்முடைய வாழ்க்கையில் தேனி வேதபுரி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக அனுப்பப்படுகிறது இந்த அருள் உரைகளை உங்கள் மொபைலில் பெற 77082